அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு ஏற்கனவே இந்த குரட்பாவினுடைய பொருளை அறிந்தோம் மேலும் தொடர்ந்து சில சிந்தனைகளில் இதை சிந்திக்கிறோம் உயர்ந்தோரின் ஒழுக்கத்தோடு ஒத்து போகக்கூடிய ரொம்ப முக்கியம் உயர்ந்தோரின் ஒழுக்கத்தோடு ஒத்துப்போகக்கூடிய குற்றமில்லாதவருடைய நட்பயே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உயர்ந்தோரின் பண்புகளுடன் ஒத்துப்போகாதவருடைய நட்பை அறியாமல் ஒருவேளை கவனிக்காமல் கவனக்குறைவால் ஏற்றுக்கொண்டு அவர் விரும்பிய ஒன்றை கொடுத்தாவது அந்த நட்பினை விட்டுவிட வேண்டும் என்பதுதான் இந்த குரட்பாவின் பொருள் குற்றமற்றவர் நட்பை ஏற்பதும் குற்றமுடையவர் நட்பை பொருள் கொடுத்தாவது விலக்கிவிட வேண்டும் என்பதும் இதனுடைய முக்கியமான விஷயம் நட்பை கொள்ளுவதும் நட்பை தள்ளுவதும் ஆகிய இரண்டு தன்மைகளும் இந்த ஒரே குரட்பாவில் அருளி செய்யப்பட்டுள்ளன எவ்வளவுதான் ஆராய்ந்து நாம் நட்பு கொண்டாலும் கூட நட்பின் தொடக்கத்தில் ஒருவர் குற்றமற்றவராக இருக்கலாம் காலப்போக்கில் அவர் மாசுடையவராக மாறிவிடக்கூடும் அப்படி நேரிடுமே ஆனால் அவருடன் கொண்ட நட்பை மேலும் நீட்டிக்காமல் விரைவாக அதிலிருந்து நாம் விலகிவிட வேண்டும் ஒருவேளை அந்த நட்பை நாம் சுலபமாக விட முடியவில்லை என்றாலும் கூட ஏதாவது அவர்களுக்கு தேவையானதை பொருளை கொடுத்தாவது அந்த நட்பை முற்றிலும் விலக்கிவிட வேண்டும் இந்த ஈத்து அப்படிங்கிறது ஒரு ஒரு முக்கியமான சொல்லாட்சி அதாவது இந்த பதத்தை கையாள் எந்த மாதிரி பதங்களை சொற்களை கையாளணும் அப்படிங்கிறத பற்றி உள்ள விஷயம் ஈன்னு சொன்னால் ஒருத்தனுக்கு சாதாரணமானவனுக்கு அறிவிலும் ஒழுக்கத்திலும் உள் சரியில்லாதவனுக்கு கொடுக்கறது தான் ஈ அப்படிங்கிறதான் தான் சொன்னால் நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது கொடு அப்படின்னு சொன்னால் நம்மளை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லாட்சிகள் இருக்கின்றன என்று உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள் ஆக கொடு என்ற சொல் உயர்ந்தவருக்கு உரியது ஈ என்ற சொல் தாழ்ந்தவர்களுக்கு உரியது ஒப்பானவர்களுக்கு உரியது தா அவருக்கு தா அப்படின்னு சொல்ற ஒன்று ஈத்தும் உருவுக அப்படின்னா அவர் அப்படி ஏதாவது பொருளை நம்மள்கிட்ட எதிர்பார்த்தாரனால் அதை கொடுத்து இனிமே வராதப்பா இனிமே நான் உனக்கு எனக்கு இருக்கிற நட்பை நான் நிறைவு செய்கிறேன் நிறுத்திக் என்று சொல்லிவிட வேண்டும் இனியமை நாற்பதுங்கிற ஒரு நூலில் புள்ளி கொளினும் பொருளல்லார் அப்படின்னு இனியமை நாற்பது முப்பத்தி நாலாவது பாடல் உபதேசிக்கிறது எள்ளிப்பொழுது வழங்காமை முன் இனிதே சொல்லுங்கால் சோர்வின்றி சொல்லுதல் மாண்பு இனிதே புள்ளி கொளினும் பொருளல்லார் தங்கேண்மை கொள்ளாவிடுதல் இனிது அதாவது இரவு பொழுதில் வழிப்பயணமாய் நடக்காமல் இருப்பது மிக இனியது என்ன வழியில் நிறைய பூச்சி வரலாம் திருட்டு பயம் எல்லாம் ஏற்படலாம் எல்லாம் வரலாம் ஆகினால எல்லி பொழுது வழங்காமை வழங்காமைனா பயணம் செய்யாமை முன்னினிதே இனிதே அது மாத்திரமில்லை சொல்லுங்கால் சோர்வின்றி சொல்லுதல் மாண்பு இனிதே ஒரு சில விஷயங்களை நம்ம பேசுகிறபோது எதையும் மறக்காமல் அலட்சியம் இல்லாமல் கவனக்குறைவு இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு மாட்சிமை சிறப்பு அது ரொம்ப இனிமையானதுங்கிற அப்புறம் அடுத்தது என்னன்னா பள்ளிக்குளினும் பொருளல்லார் தங்கேண்மை கொள்ளாவிடுதல் இனிது இதுதான் இப்போ நம்ம இந்த குரலுக்கு பொருத்தமான வரி வலிய தாமாகவே வந்து நட்பு கூட ஒரு பொருட்டாக மதிக்கத்தகாதவர் கயவருடைய நட்பினை ஏற்றுக்கொள்ளாமல் விலக்கி விடுவது மிக இனிது அப்படிங்கிறது எல்லாம் இனியவை நாற்பதுங்கிறதுனால இதெல்லாம் இனிமையானது அப்படின்னு இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கருத்துக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வலுவை உண்டு பண்ணுற மாதிரி கபிலர் மனநிறைவு இல்லாதவருடன் தொடர் துன்பத்தை தரும் அப்படின்னு இன்னா நாற்பதில் சொல்லுகிறார் ஆங்கின்னா மனம் வரியாளர் நாளை தொடர்ந்து மேலும் இதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கு வள்ளுவருந்தகையினுடைய பேரருளால் முயற்சிப்போம் ஒன்று ஈத்தும் ஒருவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான